தீர்க்குதரிசியும் ஆசாரியனும் மாயக்காரராயிருக்கிறார்கள் என் ஆலயத்திலும் அவர்களுடைய பொல்லாப்பை கண்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆசாரியனும் மாயக்காரராய் மாறிவிட்டார்கள் போலியக்காரர்களுடைய விசுவாசிகளுடைய ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லக்கூடிய கத்தடைய வார்த்தை உள்ள மனிதர்களுடைய தரங்கட்ட ஒரு வாழ்க்கையை நாம் இங்கே பார்க்கிறோம் தீர்க்க ஆசாரியனும் மாயக்காராய் மாறிவிட்டார்கள் ஹிப்போக்டிஸ் சுத்தமா அவங்க மாயம் பண்றவங்களா மாறிட்டாங்க ஏமாத்துறவங்களா அப்படி டைம் டைமுக்கு ஏத்த மாதிரி இந்த பச்சவந்தின்னு சொல்லுவாங்க அப்படி மாறிட்டாங்க எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க லைஃபு தீர்க்க தரிசியும் ஆசியாரியனும் இப்படி போயிட்டா திருப்பி அந்த சர்ச்சை எப்படி இருக்கும் என் ஆலயத்திலும் அவருடைய பொல்லாப்பை கண்டே இன்னைக்கு இந்த மாயக்காரர்கள் குறித்து நான் ஒரு ரெண்டு பாயிண்ட் உங்க முன்னால வைக்கிறேன் எனக்குள்ள நமக்குள்ள உங்களுக்குள்ள இந்த மாயக்கார தாக்குதல் இருக்கா தாக்கம் இருக்கா அந்த பழக்க வழக்கங்கள் அந்த சுபாவங்கள் இருக்கா அப்படிங்கறத நீங்க கவனிக்கணும் பிள்ளைகளை பாக்காதீங்க ஒரு பத்து இருபது நிமிஷம் பன்னெண்டு பாயிண்ட் பேசுறேன் பன்னெண்டு நிமிஷத்துல கூட பேசலாம் நீ ஒரு மாயக்காரனா இல்ல நானும் மாயக்காரனா இல்ல நம்முடைய பெற்றோர்கள் மாயக்காரர்களா நம்முடைய சபையார் மாயக்காரர்களா நம்ம ஏமாந்துடக் கூடாதே ஓடி ஓடி ஓடி கடைசியில் நம்ம ஒண்ணுமில்லாம போயிடக்கூடாது மாயக்காரனை எப்படி கண்டுபிடிப்பது இல்லாட்டால் மாயக்காரனுடைய சுவாவம் நமக்குள் இருக்கிறதா மத்தே எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆகையால் நீ தர்மம் செய்யும் போது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்வது போல உனக்கு முன்பாக தாரை உதவியாதே அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மாயக்கார தர்மம் செஞ்சானா என்ன செய்வானா தாரை உதுவானா செஞ்சேன் இதை செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவானா செட்டில் பண்ணிவாருங்கே அவன் தன் பலனை இங்கேயே அடைந்து தீர்ந்தது மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் தர்மம் செஞ்சா யாருக்குமே தெரியக்கூடாது மனுஷரால் புகழப்படுவதற்கு மாயக்காரர் போல ஆலயங்களிலும் வீதிகளிலும் செய்கிறது போல உனக்கு முன்பாக தாரை ஊதுவியாதே பைபிள சொல்ல வலது கை கொடுப்பதை என்ன செய்யக்கூடாதே இடது கை அறியக்கூடாது யாருக்கும் தெரியக்கூடாது யாருக்கும் தெரியாத அளவுல செய்கிறதுக்கு பேர் என்னது தர்மம் புதிய பாட்டில் தர்மங்கிறத தசமவாக கூட தர்ம தான் சொல்லி இருக்கு இடத்துல தசமபாக கூட எப்படிதான் இருக்கு பரிசுத்தவான்களுக்கு செய்யக்கூடிய தசமபாகிய அந்த தர்ம பணத்தை அவன் எடுத்துக்கொண்டு அப்போ சிலரை தேடி போனேன் சொல்றான் அவர்களிடத்தில் அனுப்பினேன் ஒரு சிலர் பாருங்க இந்த அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய கூட விரிச்சு கொடுப்பாங்க அந்த கல்யாண வீட்டில் மொய் எழுதுற பழக்கத்தில் செய்வான் அப்படி செய்யவே கூடாது தெரியற அளவில் நம்ம எந்த விதமான காரியத்தையும் செய்யக்கூடாது அப்படி செஞ்சா நம்ம யாரே தெரிய தேவனுக்கு மட்டும் தான் என்ன செய்யணும் ஒரு சிலர்லாம் உதவி செஞ்சு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க வேண்டாம் எனக்கு எங்க தான் வேணும் பல்லவத்தில்தான் வேணும் அப்ப தர்மம் செஞ்சிட்டோழியம் செஞ்சுட்டோ காணிக்க கொடுத்துட்டோ தர்ம ஏதாவது என்னது குற்றம் தான் இரண்டாவது மத்தியம் ஆறாம் அதிகாரம் அஞ்சாம் வசனம் நீ ஜபம் பண்ணும் போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம் மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜபாலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜபம் பண்ண விரும்புகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜபத்துல பயங்கரமா ஜபம் ஒரு சிலர்லாம் ஒரு சிலர் வந்து அதாவது உடனே அரை நிமிஷம் கால் நிமிஷத்துல ஜபிக்கிறவங்க இருக்காங்க அவன் எல்லாரும் இருமி கிருமி துப்பி எந்திரிச்சு போய் அவன் கண்ணை திறந்து இவங்க முடிக்கலையா இன்னுமா ஆ சோத்திரம் சோத்திரம்மா இது எப்படியாவது முடிக்க வைக்கிறதுக்காக இவன் நிலமோ பண்ணுவான் அப்படி ஜபம் பண்றது தவறு நீங்கள் ஜபம் பண்ணும்போது மனுஷர் காணும்படியாக என்ன செய்யக்கூடாது ஜபம் பண்ணக்கூடாது நான் தான் ஜெவம் பண்றேங்கிறத காட்டுறதுக்காக அப்படி அந்த ஒரு மாயக்காரனுடைய ஜெபம் நமக்கு இருக்கக்கூடாது பக்தியான ஜெபமா இருக்கணும் உன்னை அரை பூட்டி கொண்டு அந்த ரங்கத்தில் உன் பிதாவை நோக்கி நிசை கூப்பிடு அப்பொழுது அவர் வெளியமாக உனக்கு என்ன செய்வார் பலன் அளிப்பார் இந்த மாயக்காரனுடைய ஜபம் நீண்ட ஜபம் இருபத்தி மூன்று மாயக்காரராகிய வேத பாருகரை பரிசுரை உங்களுக்கு ஐயோ பார்வைக்காக நீண்ட ஜபம் பண்ணி நீண்ட ஜபம் பண்றது ஏ உனக்கு பைபிள்ல வந்து ஒரு மூவாயிரம் வசனம் தெரியும் ஒத்துக்கிறேன் அதை சொல்லி இதை சொல்லி இதை சொல்லி இதை சொல்லி இதை சொல்லி அதை சொல்லி திருப்பி அதை சொல்லி அப்படிலாம் பண்ண வேண்டாம் பிரசங்கமா நாலு அழகாக என்ன செய்யலாம் ஒரு சிலருக்கு எங்க போனோம் எங்க தொடங்கணும் தெரியாது இயேசுவின் நாமத்தில் வரவே வராது எது அதை முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் வெண்டி அந்த பாயிண்டை வராது இவன் போயிட்டே இருப்பான் இவனுக்கு எவனாவது போய் சொல்லிக் கொடுக்கணும் இயேசுவின் நாமத்தில் அப்படி நீங்க ஜெபிக்க கூடாது சில வீடுகளில் பாருங்க சென்னையில் ஒரு வீட்டு இருந்துச்சு அந்த பிள்ளைங்களை பத்தி பேரண்ட்ஸ் ஆவிக்குரிய ஜபத்துக்கு போல ஏன் எந்திரிச்சு போயிட்டீங்க அவன் கேக்குறான் பிரதர் தம்பி ஜபம் எத்தனை மணிக்கு முடியுது தொடங்கினா பன்னெண்டரை போக ஒன்னு இவர் ஓட்டுக்கு அந்த வாரம் பிரசங்கம் வீட்டுக்கத ரோட்ல பார்த்தது எல்லாம் பேசிக்கிட்டே போறாரு இவருக்கு தூதம் வரலன்னு நான் என்ன பண்றதுங்கிறான் அப்படி போட்டு அவனை ரப்பர் மாதிரி இழுத்து அவனுக்கு அந்த தேவ சமூகமே வேண்டாம் அதனால இவன் எங்கேயோ சுத்த போயிட்டு எத்தனை மணிக்கு வரான் லட்டா வரான் இப்படி எல்லாம் சில பேரண்ட்ஸ் பண்ணுவாங்க அது எல்லாம் தவறு அதுக்காக அரை நிமிஷத்துல ஜெபிச்சு ஒரு ஒரு ரெண்டு வசனம் படிச்சு அரைப்பாட்டு படி அரைக்கால் ஜபஞ்சம் பண்ணி அப்படியும் இயேசு நாமத்துல நினச்சியூடாது பக்திவரித்தி உண்டாகணும் ஒரு வார்த்தைங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முக வாடலா அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள் அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீ உபவாச இருக்கிறது யாருக்குமே தெரியவே கூடாது நீ இப்ப தான் பிரியாணி சாப்பிட்டு வந்த மாதிரி தலையில நல்லா என்ன தேய்ச்சிட்டு தெளிவா வந்து அப்படியே என்ன என்னெல்லாம் வடிஞ்சு நீ வந்த மாதிரி நீ அப்படியே இந்த சேத்து போன மாதிரி என்னப்பா என்னப்பா ஒன்றும் இல்லை ஒன்றும் நாள் ஃபாஸ்டிங் அது என்ன அப்படி இல்லை நீ இந்த முகவாடலாம் இருக்கக்கூடாது பைபிளில் வாசிங்க நீங்கள் செப்பீங்க உபவாசம் போடும்போது எப்படி இருக்கணும் உபவாசம் போடும்போது எப்படி இருக்கணும் முகத்தை கழுவி தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி ரைட்டாக வரணும் நீயோ உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கு காணப்படும் உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு அடுத்த உன் தலைக்கு எண்ணெய் பூசி கழுவு செத்து போன மாதிரி வரக்கூடாது மாயக்காரனுடைய ஜபம் மாயக்காரனுடைய தர்மம் மாக்காரனுடைய உபவாசம் அடுத்தக்காரன் என்ன பண்ணுவான் ஏழாம் அதிகாரம் அஞ்சாவசனி முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பா இவனுக்கு பிரச்சனையே தன்னவன ஐயோ அவன் அவன மற்றவனை பத்தியே தான் நீ உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறத உத்தரம் தெரியுமா இந்த பீம் இருக்க இது மரத்துல போட்டுக்கு என்னது இருக்கு என்ன கண்ணுக்குள்ள உத்தரமே வச்சிருக்க உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை நீ பார்க்காம சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்லுவது எப்படி மாயக்காரனே முதலாவது உன்கண்ணில் இருக்கிற உத்தரத்தி செய்யக்காரன் வந்து மத்தவன்தான் சரியில்லை சரியில்லைம்மா பாச டிவி சொன்னார் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு வீட்டுல அந்த ஐயா எப்ப பார்த்தாலும் மனைவிக்கு தான் பிரசங்க பண்ணிட்டே இருப்பார் மனைவி சரியில்லை காலையில ரேடியோ வச்சிரு பாரு நல்லா கேள் நல்லா கேளு இதுலயாவது கேளு பிரசங்க முடிச்சுட்டு வந்த உடனே பாத்தியா கேளு நல்லா கேளு கேட்டா அன்னைக்கு கத்துற ஒன்று பேசினார் அப்படின்னு பாரு கடைசியில் இதை அந்த அம்மா சொல்லி சொல்லி பாஸ்டர் இந்த ஆள் எப்படி திருத்துறது இவர் கொஞ்சம் வசனம்லாம் எடுத்துக்கிட்டு பாஸ்டர் டிவியும் வந்து அவன் வீட்டுக்கு போனாரான் வீட்டுக்கு போய் ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு ஒரு கொஞ்சம் நேரம் வசனம் பேசிட்டு வசனம் கேட்கும் போது அவர் தலையை தலையை ஆடிட்டு இருந்தாரான் அதனால் இவருக்கு சந்தோஷம் நம்ம பிரசங்கத்தை இவர் நினைச்சாரு இன்றைக்கி ஏற்றுக்க போறாரு நல்லா ஏற்றுக்க போறாருட்டு சந்தோஷம் முடிச்சும் போது அவர் சொன்னாரான் பாஸ்டர் இவளுக்கு நல்லா சொல்லுங்க பாஸ்டர் இன்னும் கூட சொல்லுங்க பாஸ்டர் யாருக்கே இவர் பிரசங்கம் பண்ணி யாருக்கே ஐக்கு முடிய போற நேரத்தில் கொடுமை இவங்க கண்ணுற உத்தரத்தை விட்டுட்டு ரெடி பண்ண போறாங்க திரும்ப மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது மாயக்காரனை கண்டுபிடிக்கணும்னா வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுவார்கள் வீட்டுக்கு போயிருவான் போயிருவான் போயிருவான் திருப்பி சோத்திரம் இங்கே உதடுகளினால கனம் பண்றது இருதயம் எங்க போயிடுச்சே எங்கோ கேடு ஆனது மகா கேடு திருக்குள்ளது மாயக்காரன் வந்து வெறும் சோத்திரம் உதட்டுலதான் கனம் பண்ணுவான் உண்மையானது என்ன செய்யணும் உயர்த்தது அவர்கள் உதடுகளினால் என்னை சேர்ந்து தங்கள் இருதயத்தினால் என்னை விட்டு நினைச்சுகிறார்கள் விலகி போயிருக்கிறார்கள் நீங்க இருக்கீங்களா இருபத்தி 22 பதினெட்டு அவர்கள் துர்குணத்தை துர்குணங்கிறது ஜென்மஸ்வாபம் தாவித்து சொல்றான் என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தால் நான் துர்க்குணத்தில் உருவானேன் அப்ப துர்குணங்கிறது ஜென்மஸ்வாவம் அதனால தான் துர்கம் பொல்லாப்பு என்கிற புளித்த மாவை துர்கத்தை அறிந்து மாயக்காரரே நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் சோதிக்கிறது அவன் எப்படி இருக்கான் எப்படி இருக்கான்னு பார்ப்போம் அது எல்லாமே மாயக்காரனுடைய பிரியாதபடி பூட்டி போடுகிறீர்கள் நீங்கள் அதில் பிரவேசிக்கிறதும் இல்லை பிரவேசிக்க போகிறவர்களை பிரவேசிக்க விடுகிறதும் இல்லை எப்படிப்பட்ட எப்படியால நினைச்சாங்களா நல்லா இருக்கு இவம் போறது இல்ல அடுத்து இந்த நாய் கையில் தேங்காய் கிடைச்சிருமா அதுக்கு அதை உடைச்சாப்பிட முடியாது ஆனா கையில என்ன செய்யாது கேள்விப்பட்டிருக்கீங்களா பழமொழி அது வந்து அது உருண்டுகிட்டே இருக்குமா இதுக்கு அதை விடவும் முடியாது உடைக்கவும் தெரியாது மற்றவன் கொடுத்த இவன் பரல ஒரு பிரவேசிக்கிற நீங்களும் அதில் பிரவேசிக்கிறது அப்படி அவனும் அதையும் பூட்டி வச்சிருகிறவனை காண்பிக்கிறது எடரல் எவன் மூலமாய் உண்டாகிறதோ அவனுக்கு ஐயோ எடரல் உண்டாக்குகிறவனை எந்திரக்கல்ல கட்டி நடு சமுத்திரத்தில் இறக்கிவிட்டால் நலமா இருக்கும் அதாவது கடல போட்டா வந்துருவான் சொல்லிட்டு எந்திரக்கல்ல கட்டி அவன உள்ள இறக்க வச்சுட்டார் அவன் வெளியே வரக்கூடாது வெளியிறங்கு சொன்ன ஒரே ஆள் யாரு தான் தான் மத்தவங்களுக்கு நீங்க டிஸ்டர்ப் தடையாவே இருக்க கூடாது கூட்ட பரலரா செய்யாது மூன்று மாயக்காரராகிய வேதபாரகரை பரிசுரை உங்களுக்கு சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றி திரிகிறீர்கள் அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன போது அவனை உங்களிலும் ரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள் எப்படி இருக்கு ஊழியன் என்ன ஊழியோ கரெக்டு செஞ்சிட்டு ஊழியன் செஞ்சிட்டு அதுல ஒருத்தர் அச்சுக்கப்பட்ட கொண்டு வந்துட்டீங்க இப்ப உங்களுக்கு உள்ள விகற்பங்கள் ஏற்ற தாழ்வுகள் ஜாதி வித்தியாசங்கள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் பார்த்த உடனே அவன் டி அப்பா இது பெரிய பரிசுத்தவான்கள் கூட்டம் பயங்கரமான கூட்டம் யோசிச்சு அப்படி யோசிக்க கூடாது ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி எங்க போறீங்க சமுத்திரத்தையும் பூமியும் சுற்றித் திரியறிங்கி எப்படியாவது ஒரு ஆத்மா கிடைக்காத அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆன பின்பு அவனை உங்களிலும் எப்படி மாத்திரீங்க நரகத்தின் மகனும் மகன் அவன் யாரா மாறிடுறான் ரெட்டிப்பான நரகத்தின் மகனா போயிடுறான் உங்க கூட பரிசுத்தானு தவிர அவனை பாவியாக நீங்க என்ன செய்யக்கூடாது மாத்த கூடாது அப்படி நீங்க மாத்தினீங்கன்னா பிரயோஜனம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் அப்படி நாம் செய்யவே கூடாது நம்மள ஜீவியத்தை நாம் பார்ப்போம் உங்க மூலமா வந்த ஆத்துமாக்களை நீங்க எப்படி கொண்டு வந்திருக்கீங்க யோசிச்சு பாருங்க அவங்களை யானா எடுக்க வச்சுட்டீங்களா பரிசுத்தாவிட்டீங்களா அவங்களை நல்ல ஒரு ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் கொண்டு வர முடிஞ்சதா அவங்கள ஃபாலோ பண்ணீங்களா அவங்களுக்காக ஜெபிச்சீங்களா உபவாசம் போட்டீங்களா அவங்களுக்காக நீங்க என்ன ஆவிக்குரிய ஜீவி முயற்சி எடுத்திருக்கீங்க ரெட்டிப்பான நரகத்தின் மகன மாத்தீங்களா கூட்டு வர்றது அவன் கிட்டே சண்டை போடுறது பணத்தை வாங்குறது அவனுக்கு திருப்பி கொடுக்கறது இல்ல அவன் வாக்குவாதம் உங்களுக்கு ஐயோ வெள்ளையடிக்கப்பட்ட கலரைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள் அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும் உள்ளேயோ மறித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் எப்படி இருக்கும் பாத்தீங்களா மாயக்காரர் ஆகிய வேறு வெள்ளடிக்கப்பட்ட கல்லறை வெளியே சும்மா ப்யூராக இருப்பான் உள்ளே பாருங்கள் பயங்கர குப்பை உள்ளே என்னது மறித்தவர்களின் எலும்பு சுத்தம் வெளியே பார்த்தா பியூராக இருக்கும் அழகாக இருக்கும் இங்கெல்லாம் என்ன கல்லறை சென்னையிலெல்லாம் போய் பாருங்கள் சில இடத்துலலாம் காரு மாதிரி செஞ்சு வச்சுருக்கான் ரதம் மாதிரி செஞ்சு வச்சுருக்கான் பெரிய பங்களா மாதிரி கட்டி வச்சுருக்கான் லைட்டு போட்டு வச்சுருக்கான் அதுக்கு வந்து என்னென்ன டிசைன் டிசைனாக கல்வெட்டுலாம் செஞ்சு வச்சிருக்கான் என்ன கல்வெட்டி செஞ்சு வச்சாலும் உள்ள இருக்கிறது என்னது நிக்க முடியாது பாருங்க வெளியரங்கமா நம்ம பார்க்கும் போது அசுத்தம் மருத்தவர்களின் எலும்பு நாற்றம் உள்ளத்திலவோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள் நீங்கள் மனுஷருக்கு நீதிமன்ற்கள் என்று புறம்பே காணப்படுது இருபத்தெட்டாம் அவசரத்தில் இருக்கு மாயக்காரரே நீங்கள் மனுஷருக்கு நீதிமன்றங்களாக காணப்படுகிறீர்கள் உள்ள எப்படி இருக்கிறது எத்தனை சொல்லிருக்கேன் ஒன்பது பத்தாவது இருபது நாலு மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் ஒரு நிமிஷம் தான் பாருங்க அப்படி சிரிச்சமா இருக்கும் டக்குன்னு பாத்தீங்கன்னா கப்பு உட்கார்ந்து வாங்க அது ஒரு பெரிய கலை மாதிரி நமக்கு அப்படி செய்ய தெரியலே இருக்கிறோம் கோவப்பட்ட கோவப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் சந்தோஷமா இருந்தா சந்தோஷமாவே இருக்கிறோம் அன்னைக்கு நம்ம மூட ரொம்ப நல்லா இருந்த மாதிரி காட்டிக்கிறோம் ஆனா அந்த மாயக்காரன் அப்படி இல்லை சிரிச்சுட்டா ஒரு செகண்ட் தான் டக்குன்னு வாடிறோம் முகநாடி பட்டு பட்டு பட்டுன்னு மாறும் மாயக்காரனுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் உடனே அதனால்தான் ஒரு சிலருக்கு அவங்க வீட்டில் யாருக்காவதே கண்டுபிடிச்சுக்கோங்க அவங்க மாய்காரங்க சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் அடுத்து பதினொன்று நீதிமொழிகள் பதினொன்று ஒன்பது கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானது சுமத்துறையான நிறைகளோ அவருக்கு பிரியம் எந்த சொன்னா நான் அதான சொன்ன சொன்னது மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை எப்படி கெடுக்கிறா வாயினாலே கெடுக்கிறான் பேசியே கொண்டுருவான் ஒரு சிலர் பேசி பேசியே காலையை கெடுத்துடுவான் மாயக்காரனுடைய பெரிய கிரியையே இதுதான் மாயக்காரன் என்ன செய்கிறான் தனக்கு அடுத்தவனை வாயாலே கெடுத்துடுவான் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அவன் திரும்பி செத்தே விடுவானே அவனை கெடுத்து குட்டிச்சோராக்கிறான் சிரிச்சு சிரிச்சு பேசுறது பின்னாலே ஏன் போய் பேசுறது உட்காரம் பேசி பேசுறது சர்ச்சுக்கு வந்தால் பேசுறது வீட்டுக்கு போனவுடனே ஃபோனில் பேசுறது செல்லில் பேசுறது ரோட்டில் பேசுறது காலேஜில் பேசுகிறது வீட்டில் பேசுறது திரும்பி கோயிலில் பேசுறது சண்டே ஸ்கூலில் பேசுறது என்னது அப்படி என்னது வாயினாலேயே வாழ்க்கை கெடுத்துறது தான் நாசமாக போயிடும் வாழ்க்கை மாயக்காரன் தனக்கு அடுத்தவனை வாய்நாள் கெடுக்கிறான் கடைசியாக மத்தேயு இருபத்தி அங்க பார்க்கும்போது மாயக்காரனோட அவனுக்கு பங்கு அப்படின்னு சொன்னா அவனுடைய செயல் எப்படிப்பட்டதுன்னா நாப்பத்தொன்பது இருபத்தி நாலு நாற்பத்தி வேலைக்காரரை அடிக்க தொடங்கி வெறியரோடைய புசிக்கவும் குடிக்கவும் தலைப்பட்ட இஷ்டத்துக்கு சாப்பிடுறது இஷ்டத்துக்கு அவங்க சுத்துறது இங்க சுத்துறது மனைவி அடிக்கிறது அண்ணன் அடிக்கிறது தம்பி அடிக்கிறது எல்லாரையும் அடிக்கிறது அது ஒரு மாயக்காரனுடைய சுவாபம் கல்யாணத்தன்னைக்கு மட்டும் வாசனை வாசிப்பாங்க இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கா அப்படித்தான தம்பி அம்மா உண்மைதான் அவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்க அதுக்கு பிறகு அடிக்க ஆரம்பிச்சிடான் தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே அப்ப சொந்த மாம்சத்தை அடிச்சான் யாரு நானே டம் டம்னு அடிச்சேன்னா என்னது பைத்தியக்காரன் இந்த மாயக்காரன் வந்து அடிக்கவும் வெறிக்கவும் குடிக்கவும் புசிக்கவும் தலைப்படுவான் இவனுடைய பங்கு அம்பத்தோரா வசனத்தில் அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரனுடைய அவனுடைய பங்கை நினைப்பான் மாயக்காரர் கூட்டத்துக்கு பங்கு என்னன்னா அவன் வந்து அவங்க அவங்க கேரக்டர் என்னன்னா அவங்க அடிப்பாங்க சண்டை போடுவாங்க பயங்கரமாக சண்டை போடுவாங்க செண்டைக்காரர்கள் சபைக்குள்ள சண்டை போடுறவங்க இருக்காங்க குடும்பத்தில் சண்டை போடுறவங்க இருக்காங்க அதெல்லாமே தவறு நான் சொல்லியிருக்கேன்ல நான் ட்ரைனிங்கில் இருக்கும்போது அடையாரில் ஒரு ஒரு சகோதரன் மனைவி இருக்க அடிச்சு விட்டார் பாஸ்டர் பிலிப் சீப் பாஸ்டர் அவர் ராபோஜனத்தில் எழுப்பி விட்டார் அந்த அந்த சகோதரனை எப்படி இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை ட்ரைனிங் சென்டர்ல ஒரு முன்னூறு பேர் ஊழியர்காரா இருக்கான் இது போக சர்ச் இருக்கு ராபோஜனத்தில் அந்த சகோதரனை எழுப்பி விட்டார் உனக்கு ராபோஜன வேணுமா வந்து அறிக்கையடு அப்படின்ட்டார் தேர்டு அவன் வந்துட்டான் இன்னும் இருக்கார் அந்த ஆள் வந்து அறிக்கைட்டார் கத்திருக்கு சோத்திரம் என் மனைவி இப்படி எல்லாம் செஞ்சா அதனாலதான் நான் என்ன செஞ்சேன் அடிச்சு ஒரு அடித்தவறு வெளிவனுடைய சபையில என்ன கிடையாது என்ன காரணத்துக்கு நீ அடிச்சாலும் அடிச்சது என்னது தப்புமா அவளை அவன் வெளியே இருந்து புலம்பிக்கிட்டே இருந்தான் திருப்பி அடையார் போகாமல் மவுண்ட்டு போனான் நீ எந்த மாதிரி மவுண்ட்டு போனான்னு ஹில்ஸு போனான்னு முடிஞ்சுது முடிஞ்சு தான் அப்போ பாருங்க அவனுக்கு வந்து குற்றங்களை உணர்ந்து நான் அடிச்சது தப்பு தான் ஏன் ஆண்டவரையே மன்னிங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி ராமோஜன் எடுக்கிறதுக்கு அவனுக்கு என்ன செய்யலை துணி ஒரு மாஞ்சை வரலையே அதுக்கு நியாயம் பேசி தேவ சமூகத்தில் அவ்வளோ பெரிய பரிசுத்த வாங்கணும்னால பேசிட்டு போயிட்டான் அதுக்கு பிறகு அவங்க பிள்ளைங்கள்லாம் சீரழிஞ்சிட்டாங்க போட்டோம் அது வேலை அடிக்கவும் வெ குடிக்கவும் வெடிக்கவும் தலைப்படக்கூடாது எங்கே போகிறான் பண்ணிட்டு எங்க போவான் அவன் தீர்க்கு தரிசை சரி ஆசாரியானாலும் சரி அவன் மாயக்காரனா மாறிட்ட பிறகு அவன் எங்க போவான் எவ்வளவு பதிமூணு பதினாறு அவர் சந்நிதியில் சபையிலாம் சுத்திட்டு சபையில் சேருவான் அவர் சந்நியில் சேரான் அவன் எங்க போவான் இருபத்தி நாலு ஐம்பத்தி அவனை கடினமாய் தண்டித்து மாயக்காரரு அந்த பாச தெரியும் இந்த பாச தெரியும் ஒரு முப்பது பாச தெரியும் அப்ப நான் எங்க போறது வேஸ்ட் வேஸ்ட் தானே அப்படி தானே பதினஞ்சு முப்பத்தி நாலு மாயக்காரரின் கூட்டம் அவன் அவர் பற்கடிப்பும் அவனுடைய பங்காய் மாறும் அவன் வெறுமையாய் போய் ஒன்னு இல்லாமல் மாறிவிட்டார்கள் நடுக்கம் பிடிக்கிறது எல்லாரும் கண்களை நான் இந்த பன்னிரெண்டையும் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன் உங்களுக்காக டைம் முடிஞ்சிடுச்சு எட்டாவது கூட்டம் முடிய போகுது கதாவே இந்த சபையில் நான் வந்திருக்கிறேன் நான் ஒரு மாயக்கா மாயக்காரனாக போயிடக்கூடாது சுவாமி மாயக்காரன் உன்னுடைய சன்னிதியில் சேரான் அவன் வெறுமையாகி போய்விடுவான் அவனுக்கு அழுகையும் பற்கடிப்பு தான் பங்காக இருக்கிறது என்னை இதுக்காக என்னையை கொண்டு வந்தீங்க இதுக்கான இத்தனை வருஷம் அந்த பாதையில் போய்கிட்டு இருக்கேன் தர்மம் செய்யும் பொழுது நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் ஆண்டவரே நான் இனிமேல் தர்மம் செய்வது யாருக்கும் தெரியாது நான் ஜபம் நீண்ட ஜபம் பண்ண மாட்டேன் பார்வைக்காக ஜபம் பண்ண மாட்டேன் உண்மை கூப்பிடக்கூடிய ஒரு ஜபம் மாத்திரமே நான் நேரெடுப்பேன் என் உபவாச நாட்களில நான் வெளியே சொல்ல மாட்டேன் நான் திறப்புல உங்களுடைய பாதத்துல நிற்பேன் ஆண்டவரே அலோயா நான் மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப தேடி எடுக்க போமாட்டேன் என் கண்ணில் இருக்கிற உத்தரமே எவ்வளவோ இருக்கு கத்தாவே என்னை நான் சரியாக்கிக் கொள்வேன் கலையூ யா உதட்டில் மாத்திரம் கணம் பண்ண மாட்டேன் கத்தாவே இருதயத்திலும் நான் உண்மை கணம் பண்ணுவேன் ஆண்டவரே எல்லாரும் வாய திறங்க முழங்கால் போடுங்க அமேன் நேரம் முடியுது இனி அபிஷேகத்தினுடைய நேரம் அறிக்கையின் நேரம் அமேன் மாயக்காரன் துர்க்குணம் உள்ளவன் ஓ அவன் ஒளித்தமாக உள்ளவன் அவன் ஜென்மஸ்வாபம் உள்ளவன் எத்தனை வருஷம் யானை வருஷம் ஆச்சே இன்னும் உனக்கு விடுதலை கிடைக்கலையா ஒரு ஆத்மாவை நீ எப்படி செயல்படுத்துகிறாய் உன்னோட சேர்த்து பின்மாற்றத்துக்கு ரெட்டிப்பான நராகத்தின் மகனாய் மாற்றுகிறாயா உன்னுடைய வாழ்வு வெள்ளடிக்கப்பட்ட கல்லறையா உன்னுடைய சந்தோஷம் ஒரு நிமிஷம் தானா உன்னுடைய சந்தோஷம் நிலைத்திருக்க வேண்டுமே நீ மற்றவர்களை அடித்து வெரித்து குடித்து புசித்து நீ இப்படி திரிகிறாயா உன் வாயினால் நீ மற்றவர்களை கெடுக்கிறாயா நீ அப்படி செய்வாயனால் அவர் சந்நிதியில் சேர முடியாது நீ வெறுமையாய் போய் அழுகையும் பருக்கடிப்பும் உள்ள இடத்தில் விழுந்து விடுவாய் இன்றைக்கு இந்த எட்டாவது கூட்டத்தில் தேவண்டே இறக்கம் உன்னை மாயக்காரனுடைய வல்லமில் விடுதலை ஆக்குகிறது எல்லாரையும் மோடி மிளகால் போட்டு கொஞ்ச நேரம் நான் ஒரு மாயக்காரனாய் போய் விட்டேனே கத்தாவே நான் ஓடி ஓடி ஓடி கடைசியில உம்முடைய சன்னிதியில வந்து சேராம போயிடக்கூடாது கத்தாவே என்னுடைய இலக்கை நான் விட்டு கூடாது